வணக்கம் நச்சினேயின் ஆயிரத்து முன்னூற்று செய்தி சேவை மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது 583 எண்பத்தி மூன்று மையங்களில் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது சேலம் பாராளுமன்ற தொகுதியில் நூற்று அறுபத்தி ஒன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்றும் மாவட்டம் முழுவதும் இருநூற்று நாற்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்ட கலெக்டர் ரோஹிணி தெரிவித்துள்ளார் மத்திய ரயில்வே துறையின் சார்பாக துணை மருத்துவம் சார்ந்த பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவம் பணியாளர் தேர்வாரியம் தற்போது பார்மசிஸ்ட் பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த வாக்குச்சாவடிக்கு செல்கிறது என்பது கடைசி வரை ரகசியமாக வைக்கப்படும் என கன்னியாகுமரி கலெக்டர் பிரசாந்த் மு வடநேரில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு துறைகளில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தேர்வு பிளஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பைவிட அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் லஞ்சம் ஊழல் புற்றுநோய் பரவியுள்ளதாகவும் லஞ்சம் கொடுக்காமல் தாலுகா அலுவலகங்களில் எந்த ஒரு சான்றிதழையும் பெற நிலை உள்ளது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார் மாதவரம் அருகே நிலத்தடி நீர் திருட்டை தடுக்க கோரி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக டாக்டர் மரியஜினா ஜான்சன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு மஞ்சளை தொடர்ந்து தற்பொழுது திருபுவனம் பட்டுச்சேலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இந்திய செய்திகள் சம் ஜவுதா ரயில் குண்டுவெடிப்பு வழக்கின் தீர்ப்பை மார்ச் பதினான்காம் தேதிக்கு ஹரியானா பஞ்ச்குலா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய இழைகளுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையின் தாக்குதலில் நான்கு பாகிஸ்தான் வீரர்களும் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்று தேதி முதல் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனப்பதிவு இரண்டிலும் புதிய விதிமுறையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு மூலையாக செயல்பட்ட அகமது பாதுகாப்பு படை சுட்டு உள்ளது • பாதுகாப்பு படைகள் காஷ்மீரில் மேற்கொண்ட நடவடிக்கையில் பதினெட்டு தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் உள்ள அணைகளை புனரமைக்கவும் மேம்படுத்தவும் உலக வங்கி ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அவாவிலிருந்து கென்யா தலைநகர் நைரோபி நோக்கிச் சென்ற போயிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு மேக்ஸ் எட்டு நொறுங்கி விழுந்த விபத்தில் அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எத்தியோப்பியா நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியர்கள் உட்பட நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பலியான எத்தியோப்பியா இன் விமானி தான் விமானத்தை செலுத்த சிரமமாக உள்ளது என்று குறிப்பிட்டு இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் மின் இணைப்பு துண்டிப்பால் சிகிச்சை பெற முடியாமல் பதினைந்து நோயாளிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் வடகொரியாவில் தேர்தல் அதிகாரம் இல்லா நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்வத்துடன் மக்கள் வாக்களித்துள்ளனர் அமெரிக்காவுடனான மோதலுக்கு இடையில் ஈரான் அதிபர் ஹசன் ரஃகானி முதல் முறையாக ஈராக் வந்திருக்கிறார் ஜப்பானைச் சேர்ந்த நூற்று பதினாறு வயது மூதாட்டி உலகின் மிக வயதான பெண்மணி என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வணிகச் செய்திகள் சந்தை நிலவரம் உயர்வுடன் நிறைவு பெற்றது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முன்னூற்றி புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி வர்த்தகம் நிறைவு பெற்றது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை ஏற்க அதற்கு ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் எதிர்ப்பு தெரிவித்த தகவல் தற்போது வெளியாக உள்ளது இதுவரையிலும் அதிக விலை உயர்ந்த கார்கள் மற்றும் விலை உயர்ந்த நகைகள் வாங்கும்பொழுது நாம் முன்கூட்டி வசூலிக்கும் வரியான ஒரு சதவீதத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி வரியை செலுத்தி வந்தோம் இனிமேல் அப்படி செலுத்த தேவையில்லை என்று மத்திய மறைமுக வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைக்க கடைசி தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இண்டியன் வேல்ஸ் சர்வதேச டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் உள்ள நடைபெற்று வருகிறது கடும் போராட்டத்திற்கு பின் சிமோனா ஹாலப் வெற்றி உடல் நல குறைவால் விலகியுள்ளார் இலங்கைக்கு எதிரான கடைசி இரண்டு ஒரு நாள் போட்டிக்கான தென் ஆப்பிரிக்க அணியில் மார்க் ராம் சேர்க்கப்பட்டுள்ளார் வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் நியூசிலாந்தின் ராஸ் டெய்லர் இரட்டை சதம் எடுத்து புதிய சாதனை படைத்துள்ளார் திரைச்செய்திகள் ரஜினிகாந்தை கதாநாயகனாக கொண்டு புதிய படத்தை முருகதாஸ் இயக்கி வருகிறார் அருள்நிதி ஸ்ர்தா ஸ்ரீநாத் நடிக்க வரத் நீலகண்டன் இயக்கும் கே பதிமூன்று படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் காமெடி நடிகராக கலைக்கு வரும் ரோபோசங்கர் தற்பொழுது பாடகராகவும் அறிமுகமாகிறார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்